மக்கள் வந்து எதனால் சிகிச்சை செய்யப்பட்டது என்று கேட்டனர் அப்போது எனக்கும் கேள்வி கேட்கப்பட்டவருக்கும் இடையில் யாரும் இருக்கவில்லை இந்த விஷயத்தை என்னை அதிகம் தெரிந்தவர் யாரும் எஞ்சியிருக்கவில்லை அழி ரதியில் லாகும் அவர்கள் தங்கள் கேடயத்தை கொண்டு வந்தார்கள் அதில் தண்ணீர் இருந்ததுலாகு அவர்கள் அந்த தண்ணீரால் நபிசல் அல்லாஹும் அலிஹிவசல்ல அவர்களுடைய முகத்தில் ஏற்பட்ட காயத்தில் உள்ள இரத்தத்தை கழுவினார்கள் ஒரு பாய் எடுக்கப்பட்டு அது கரிக்கப்பட்டது பின்னர் அந்த சாம்பல் நபிசல் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய காயத்தில் பூசப்பட்டது என சஹல்பின்லாஹர்கள் கூறினார்கள்